வணக்கம் நேயர்களே நற்றனியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கிளார்நெட் இசைக்கருவி ஜெர்மனியில் வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு இந்தியாவில் பாணிபட் போரின் மூன்றாம் கட்டம் நடைபெற்றது ஆப்கானியர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரில் ஆப்கானியர்களின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு த இந்தியன் ஃபைன் சொசைட்டி என்கின்ற இசை நடன சபா சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர்கள் பணியில் இருக்கும் போது விமானத்தில் பயணம் செய்த முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றார் இவர் மியாமியிலிருந்து மொராக்கோவிற்கு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களை சந்திக்க விமானத்தில் பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் மிக் பதினேழு ரக போர் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருச்சி தஞ்சை மாவட்டங்களிலிருந்து பிரித்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்க தலைவர் பில் கிளின்டன் மற்றும் ரஷ்ய தலைவர் போரிஸ் எல்சின் ஆகியோருக்கிடையே கிரெம்லினில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது 24 நான்கு மணி நேர தமிழ் ஒலிபரப்பு வானொலி சேவை கனடா ஒலிபரப்பு கூட்டு தாபனம் என்ற பெயரில் டொரோண்டோ நகரில் ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் உலகின் முதல் முறையாக மற்றும் ஐரோப்பிய யூனியன் கூட்டு தயாரிப்பில் உருவான ஹியூஜன்ஸ் என்கின்ற விண்கலம் சனிகோலின் டைட்டன் நிலவில் தரையிறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க வெள்ளை வாறனார் வெள்ளை வாரணனார் தமிழக அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே முத்தையா தமிழக விடுதலை போராட்ட வீரர் இடதுசாரி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்கே ஸ்ரீகண்டன் தென்னிந்திய கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகாஸ்வேதாதேவி வங்காள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ம பார்வதி சிவம் ஈழத்து குலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோபன் பாபு இந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு க அருணாச்சலம் ஈழத்து தமிழறிஞர் மற்றும் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ச முருகானந்தன் இலங்கை எழுத்தாளர் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இராம பத்ராச்சாரியா இந்திய மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜே வீரநாதன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சு கமலா மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஸ்டீபன் சோடர்பர்க் அமெரிக்க இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஹெர்மைட் பிரான்ஸ் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரசாத் இந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா இந்திய பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்துல் ரசாக் ஹுசைன் மலேசியாவின் இரண்டாவது பிரதமர் இரண்டாயிரமாவது ஆண்டு எம் வி வெங்கட்ராம் தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் தைப்பொங்கல் திருநாள் என்று மஹி பஞ்சாப் ஹரியானா இமேச்ச இமாச்சல பிரதேசம் போன்ற இந்திய மாநிலங்களில் மஹி திருநாள் மகர சங்கராந்தி இந்தியா நேபாளம் ஆகிய நாடுகளில் உத்தராயணம் உத்தராகண்ட் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வெவ்வேறு பொங்கல் பண்டிகையானது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை